அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சிற்றின்பம் வெகி அற நல்ல செய்யாரே மற்ற இன்பம் வேண்டுபவர் இந்த குரலுக்கு நாம தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கோம் பெரிய இன்பத்தை விரும்புகிறவர்கள் சிறிய இன்பத்தை விரும்பி அல்பமான காரியங்களை தர்மத்துக்கு புறம்பான காரியங்களை செய்ய மாட்டார்கள் இதுதான் கருத்து ஆனால் இந்த மேற்கோள்கள் நிறைய பார்த்து கொண்டிருக்கோம் அதனாலதான் இது ரெண்டு மூணு நாளாக ஆகி கொண்டிருக்கிறது நீதி விளக்கம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது அதுல ஒரு அழகான பாடல் இருக்கிறது அதை பகிர்ந்து கொள்கிறேன் சிற்றின்பம் சின்னீரது ஆயினும் அகுதுற்றார் மற்றின்பம் யாவையும் கைவிடுவர் முற்றும் தாம் பேரின்பம் ஆக்கடல் ஆடுவார் வீழ்பவோ பாரின்பாழ்கும்பியில் அதாவது இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆசையில்தான் இந்த மேற்கோள்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்லாட்டி குரலுக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்லிக்கொண்டு போகலாம் அதாவது இலக்கியங்கள் எல்லாம் எப்படி மக்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை தமிழ் இலக்கியங்கள் சொல்லி இருக்கின்றன அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தி எல்லோரும் மன அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர வேண்டும் எல்லா வகையான காழ்ப்புணர்ச்சிகளிலிருந்தும் விடுபட வேண்டும் இந்த மதவெறி மொழிவெறி இன்னும் நிறவெறி இந்த தன்மைகளிலிருந்து மக்கள் விடுபட்டு எல்லா விதமான பண்பாடுகளையும் பாதுகாத்து மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம் சிற்றின்பம் சில்நீரது ஆயினும் சிறு இன்பம் சிறு பொழுதை உடையது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த இன்பம் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இன்பம் இருக்கு அது அந்த இன்பத்தை நாடணும் ஆனால் அதுக்குள்ள நிறைய துன்பங்களும் வரும் அகுது அந்த இன்பத்தை பெற்றவர்கள் மற்றின்பம் யாவையும் கைவிடுப மற்ற எல்லா சுகத்தையும் விட்டு விடுவார்கள் கொஞ்சம் ஏதோ ஒன்றைத்தானே அனுபவிக்க முடியும் ஒரு நேரத்தில் கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியும் அவங்களுக்கு வேற சுகம் இருக்காது ஆனால் இந்த பேர் இன்பத்தில் பிளவுகள் இல்லை சிறு இன்பத்தில் வேற்றுமைகள் பிளவுகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு அந்த பேர் உண்மையை இருள் நீங்கி இன்பம் பயக்கம்னு படித்தோம் இல்லையா அந்த இன்பத்துள் இன்பம் அப்பேற்பட்ட இந்த அறிவால தன்னை பற்றிய உண்மை உலகத்தை பற்றிய உண்மையை உணரும் பொழுது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற கருத்து தெளிவாக உள்ளத்தின் உள்ளே உள்ளம் உள்ளது உணருமானால் அப்ப இந்த பிளவுபடுகின்ற எல்லாரையும் வேற்றுமைப்படுத்துகின்ற புலன் இன்பங்களிலே அது கருத்து இன்பங்களிலும் கூட உயர்வு தாழ்வு கருத்துக்களிலும் கூட மனம் செல்லாது உயர்ந்த மேலான ஒரு மனநிலையிலே இருப்போம் ஆனால் இங்கே அதை தான் சொல்கிறார் அவர்களுக்கு ஒரு இன்பத்தை கண்ணால் பார்க்குற இன்பத்தை பார்க்குற போது காது மூக்குக்கு அது ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஆனால் உள்ளத்துக்குள்ளே போயிட்டோம்னா அது கடல் முற்றும் பேரின்பாக்கடல் ஆடுவார் தாம் ஆடுவார் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் நம்ம மாற்றி படிக்கிறோம் முற்றும் தாம்னு மேலே இருக்குது முற்றும் பேரின்பமா கடல் ஆடுவார்தான் எப்பொழுதும் இந்த பேரின்பமாகிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபதாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற கருத்தை சிந்திச்சு பார்க்கலாம் இங்கே மூழ்குகின்றவர் பாரின்பாழ்கும்பியில் வீழ்பவோ பாரின்பம்னா உலகத்தில் இருக்கிற அனுபவ இன்பங்கள் அந்த கொடிய நரகத்தில் விழுவார்களா விழுக மாட்டார்கள்னு அர்த்தம் பேரின்பத்தில் திளைப்பவர்கள் உலக இன்பங்களை விரும்ப மாட்டார்கள் எங்கும் நீக்கமர நீர் நிறைந்திருக்கிற இடத்துல பெரிய அளவில் இருக்கிற லேக் இருக்கிற போது கிணத்துல இருக்கிற தண்ணிவா விரும்புவான் ஒருத்தன் அந்த லேக்கில் ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணுவான் கிணற்றுட்டி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்காக சொல்றோம் இல்லை இதுதான் உயர்ந்தது அதுன்னு சொல்லக்கூடாது என்ன நோக்கத்தோட இந்த உதாரணம் சொல்றோங்கிறத கவனிக்கணும் இனி பதவுரையை படிக்கலாம் மற்ற இன்பம் அறச் பெறப்படும் நிலையான பேரின்பத்தை வேண்டுபவர் பெற விரும்புகின்றவர் சிற்றின்பம் பிறரது பொருளைக் கவர்கின்ற மரச்செயலால் அதாவது அறத்துக்கு புறம்பான மரச்செயல்களால் பெறப்படும் நிலையில்லாத சிறிய இன்பத்தை வெகி விரும்பி அறனல்ல அல்ல மாறான இழி செய்யாரே செய்யவே மாட்டார்கள் பொழிப்புற அறச் செயல்களால் பெறப்படும் நிலையான பேரின்பத்தைப் பெற விரும்புகின்றவர் பிறரது பொருளை கவர்கின்ற மரச்செயலால் பெறப்படும் நிலையில்லாத சிறிய விரும்பி அறத்துக்கு புறம்பான மரச்செயல்களை இழிவான செயல்களை பெரியோர்கள் இழித்து பழிக்கின்ற செயல்களை செய்யவே மாட்டார்கள் என்பதுதான் பொழிப்புரை இதோடு இந்த குரலின் பொருளை நிறைவு செய்கிறேன்